தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்றொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் உலகம் உள்ளளவும் வாழும் உயர்ந்த நீதிகளை கொண்ட காலத்தால் அழியாத கதை இராமாயணம் இந்த இராமாயணத்திலிருந்து திருமால் வில்லின் கதையை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் விஸ்வகர்மா என்பவர் தேவதச்சர் அவர் ஒரு சமயம் இரண்டு வில்களை செய்தார் ஒன்றை திருமால் பெற்றுக்கொண்டார் மற்றொன்றை சிவபெருமான் பெற்றுக்கொண்டார் அந்த இரண்டு வில்களில் எது மிகுந்து வலிமை உடையது என்று ஐயம் தேவர்களுக்கு எழுந்தது அவர்கள் பிரமதேவனை கேட்டனர் அவர் தந்திரமாக சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் இடையே வேற்றுமை உண்டாக்கிவிட்டார் ஒவ்வொரு தங்கள் வில்லே வலிமை மிக்கது என்று வாதிட்டு அது போராக பெறும் நிலை உருவாகிவிட்டது அந்த வில்லினை தாங்கி இருவரும் போரிட்ட போது சிவபெருமான் வில் சற்றே விரிசல் கண்டுவிட்டது அதனால் கடுசனம் கொண்ட கொண்டுவிட்டார் ஈசன் இருவருக்கும் போர் கடுமையானது தேவர்கள் அஞ்சு எப்படியோ இருவரையும் சமாதானப்படுத்தி போரை நிறுத்தினார்கள் தேவர்கள் சிவபெருமான் தம் வில்லை இந்திரிடம் கொடுத்து விட்டார் திருமால் தம் வில்லை ருசிக முனிவருக்கு கொடுத்தார் ருசிக முனிவர் அந்த வில்லை ஜமதகிரி முனிவருக்கு கொடுத்தார் ஜமதகினி முனிவர் அதனை தன் மைந்தர் பரசுராமனுக்கு கொடுத்தார் இந்திரன்தான் பெற்ற சிவதனுசுவை தேவராதன் என்னும் மனிடம் கொடுத்தான் அதுவே அவன் வழி தோன்றலான ஜனனிடம் இருந்தது அந்த வில்லைத்தான் ராமன் மிதிலையில் வளைத்து ஒடித்தான் இவ்வாறு சிவதனுசுவின் கதையை கூறிய பரசுராமர் தம்மிடம் உள்ள திருமாலின் வில்லை ராமன் வளைத்து விட்டால் உண்மையில் அவர் பராகிரசாலிதான் என்று தாம் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் பல காலம் போர் செய்வதை நிறுத்தியிருந்த பரசுராமர் மிதிலே ராமன் சிவனின் வில்லை ஒடித்தான் ஏற்பட்ட ஓசை கேட்ட அவனுடன் போர் செய்ய எண்ணி வந்ததாகவும் கோபத்தோடு கூறி ராமனை போரு கழைத்தார் முதலில் திருமாலின் வில்லை வரை வலை அப்போதுதான் நீ வீரனாவாய் நீ வீரன் என்று தெரிந்த பிறகே நான் உன்னுடன் போரிடுவேன் என்று ஆணத்துடன் ஆதரவமாக கொத்தளித்தார் பரசுராமர் ராமன் அமைதியாக புன்முரல் பூத்தான் அன்போடு அவரை நோக்கி நிதானமாக கேட்டான் ஐயனே அந்த வில்லை காட்டுங்கள் பரசுரம் அந்த வில்லியனை ராமன் காண காட்டி அவனிடம் கொடுத்தார் வாங்கிய வில்லை கணநேரமும் கணம் காலம் கடத்தாமல் வளைத்து அம்பு ஊட்டி இழைத்தான் ராமன் ஐயனை இந்த வில்லின் வளைந்து அம்பு தொடுத்துவிட்டேன் முனிவரின் புதல்வராகிய உங்களை கொள்வது எனக்கு முறையாகாது ஆனால் என் அம்புக்கு இலக்கு வேண்டுமே கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்டான் ராமன் பயமே அறியாத பரசுராமர் அஞ்சில் அடுங்கினார் ராமனின் பேராற்றலை புரிந்து கொண்டார் அவனது பெருந்தன்மை வேந்தார் ராமா உன் அன்புக்கு என் அம்புக்கு என் தவத்தை இலக்காக வை என்றார் பரசுராமர் ராமன் பரசுராமனின் தவ பலத்தை எல்லாம் தன் கூறி அம்புக்கு குறியாக வைத்து கவர்ந்து கொண்டார் பரசுராமின் கர்மம் அடங்கியது ராமனை வணங்கிவிட்டு அவர் சென்று விட்டார் ராமனுக்கு பரசுராமர் ஆபத்து ஏற்படுமோ என்று அதிர்ந்து அதுவரை மூச்சூற்று கிடந்த தசரதனை தெவித்தனர் ராமன் அடைந்த வெற்றியை அறிந்து கூத்தாடினார் தசரதன் பின்னர்மன் பரசுராமிடம் பெற்ற திருமாலின் வில்லினை வருணிடம் சேர்த்தான் யாவரும் அயோத்திய அடைந்தனர் அயோத்தியர் அண்மனையிலும் பொதுமக்கள் வழியிடங்களிலும் மகிழ்ச்சியை தாண்டவமாடியது புது மண மக்களும் அவர்களை கண்டவர்களும் ஆனந்த விளத்தில் மிதந்தார்கள் இதுதான் திருமாலின் வில்லின் கதையாகும் நன்றி வணக்கம்